தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பதினைந்தாவதாக திகழ்பர் முருகநாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் ஒளி பொருந்திய மணிமூடி சூடிய சோழர்கள் அல்லது காவிரி திருநாட்டில் மலர் சோலைகளுடைய பொய்கினால் சோழ பெற்ற சிறந்த ஒரு திருப்புகழூர் எனப்படும் இத்தகைய பெருமையும் வளமும் சிறந்து விளங்கும் திருப்புகழூரில் அந்தனர் குலத்தில் வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் முருகனார் அவதரித்தார் இவர் சங்கை எனும் அடியார்கள் வழிபாட்டை மேற்கொண்டு ஒழுகி வந்தார் முருகனார் நான் மறைகளையும் நன்கொடர்ந்த பண்பாலர். ஞான மார்க்கத்தின் முடிவான எல்லையை கண்டவர் சிவபெருமானின் மீது நீங்காத அன்பு கொண்டவாயிருந்த முருகனார் சிவபெருமானின் விரிசடையில் அணிவிப்பதற்காக மலர்களை பறித்து வந்து பெருமானுக்கு சாற்றுவதையே இறை தோண்டாக கொண்டிருந்தார் தினமும் அதிகாலையிலே எழுந்து தூவையை நீராடி நந்தவனம் சென்று சிவபெருமான விரிசடையில் வைத்து அழகு பார்ப்பதற்காக பூக்களை பறிக்க செல்வார் பூந்தோட்டிலிருந்து கொடிப்பு, கோட்டுப்பூ நீர்ப்பூ நிலப்பு எனும் நான்கு வகை பூக்களை பறித்து தனித்தனி கூடைகள் போட்டு எடுத்து ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்வார் திருப்புகழூரில் இருக்கும் வர்த்தமானீஸ்வரம் என்கிற சிவயாலயத்தில் தினம் ஆறு வேளை பூஜை நடக்கும் இதற்கு ஆறு பூஜை காலங்கள் என்று பெயர் ஒவ்வொரு பூஜை காலத்திற்கு ஒவ்வொரு வகை மாலைகளையும் இறைவனுக்கு சாட்டி பூசை செய்வார்கள் இந்த மாலைகளுக்கு எண்டை மாலை கோவை மாலை பத்து மாலை கொண்டை மாலை சரமாலை தொங்குமாலை என்று பல பெய இந்த பூஜா காலங்களுக்கு ஏற்ற மாலைகளை கட்டுவதுதான் முருகநாயனாரின் திருத்தொண்டாகும் அப்படி கட்டிய பூஜா மாலைகளை எடுத்து வர்த்தமானேஸ்வரம் சிவபெருமானுக்குச் சாற்றி நெஞ்சு உருகி பேரின்பம் காண்பதும் வாயார மணமாற சிவ வாக்கியத்தையும் மகிழ்வார் இவ்வாறே திருத்தொண்டு புரிந்து வந்த முருகனார் ஒரு சமயம் உம உமயாமிகிடம் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் இத்திருத்தலத்திற்கு வந்திருந்த போது அவ்வடியாருக்கு நண்பராகி பெருமை பெற்றார் அவரது திருமணத்திலும் முருகனார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இறைவனுக்கு செய்து வந்த திருத்தொண்டினாலும் ஞானவன் ஞானவான்களின் நட்பினாலும் சிவபெருமானின் திருவுடலை பெற்று முருகனார் முருகநாயனார் என மக்களால் போற்றப்பட்டார் இவர் வரலாற்றால் ஏ செய்வனை திருந்தச் செய் பெருமொழி போற்றப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்குச் செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களின் அருளைப் பெறுவோம் சிவனாடியார்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவ ஆலயத்தில் சிவ தொண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்